தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உலகத்தோடு ஒத்து வாள் என்று பழமொழி கூறுகிறது தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும் நாம் உலகத்தாரைப் போல வாழலாமா உலக ஸ்நேகத்தை வெறுத்து வாழ்வதால் நமக்கு கிடைக்கும் மகிமையான நிலைகள் என்னென்ன புதிய ஏருசலேம் சபையின் முக்கியமான ஊழியம் என்ன வேதத்தில் சொல்லப்படும் பரலோகத்தின் திறவுகோள்கள் என்றால் என்ன ஏன் தேவனுடைய பிள்ளைகள் வெள்ளையுடை அணுகிறார்கள் என்ற கேள்விகளுக்கு இப்பொழுது புதிய சுலேம் சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ் ஏசுதாசன் அவர்கள் வேதத்திலிருந்து கத்தருடைய வார்த்தைகளை பேசவிருக்கிறார்கள் இச்சத்தியத்தை கேட்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஏசு கிறிஸ்துவின் சிநேகிதராய் மாற்றுவாராக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்லையா தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மய்மண்டாவதாக நாம் மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் இந்த பரிசுத்த நாளிலும் தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்த தேவனாய் கத்தரை ஆராதிக்க முடியாத தெய்வம் நமக்கு எல்லா கருவைகளுக்காகவும் நம் ஆண்டு ஒரு சிதோதரிபுமாக தேவனுக்கு மய்மை தேவனுக்கு மய்மை உண்டாவதாக இன்று நம் தேவன் அருளும்படியாக தந்தை வேத வாக்கியங்களில் சிலவற்றை நாம் தியானித்து அதனால் உண்டான நன்மைகளை நாம் தெய்வ பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டு நமக்கு செய்வாராக யாக்கோ வல்லதுன்னு பொதுவான நிருபம் நான்காம் அதிகாரம் நீங்கள் விண்ணப்ப உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுறீர்கள் உலக சிநேகம் தேவனுக்கு உரோதமான பகை என்று அறியீர்களா ஆகையால் உலகத்துக்கு இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனாகிறான் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக உலக தேவனுக்கு உரோதமான பகை தேவனுக்கு மயமே உலகத்துக்கு தேவனுக்கு பிரியமாயிருக்க முடியாது என்று தேவன் நமக்கு தருகிற ஆலோசனை இதுவாயிருக்கிறது அநேகர் கத்துடைப்பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்ட போதிலும் உலக சுனேகம் உலக ஆசாபாசம் உலக பாவ இவைகளை விட்டு பிரிய மனமில்லாமல் நாம் காணுகின்றோம் ஆனபடினாலே இப்படிப்பட்ட உலக தேவனுக்கு விரோதமான பகை அதாவது தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போய்விடும் உலகம் உலகத்து உலகமும் உலகத்தில் உண்டானவைகளும் அவைகள் தேவனால் உண்டானவைகள் அல்ல என்று அப்போ சுனான் எழுதுகிறத நாம் இங்கே பார்க்கின்றோம் யோவன் எழுதின முதலாம் நிறுவம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு வரைக்கும் அவசரங்களை நாம் ஒருவர் வாசிக்கலாம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதீர்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூறினால் அவனிடத்தில் அன்பு இல்லவே இல்லை ஒருவன் உலகத்தில் அன்பு கூறுவான விட்டு போய்விடும் தேவனுக்கு மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் இவைகள் எல்லாம் உலகத்தினால் உலகம் உலகம் உலகத்தில் உண்டானவை எல்லாம் அல்ல என்று அப்போ சொல்ல உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூறினால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு ஏனெனில் மாசத்தின் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவை உலகும் ஒளிந்து போய்விடும் அவைகள் நிலைத்திருக்கிறது இல்லை அவர்கள் கத்திரப்பிள்ளைகளை அதாவது தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்ட அதாவது அநேக அதாவது உலக மாயையிலே உலகத்தினுடைய இச்சையிலே உலகத்தினுடைய இன்பத்திலே உலக சனேகத்தில் இழுக்கப்பட்டு அநேகருடைய வாழ்க்கையில பெற்றுக் கொண்ட இழந்து போய்விட்டார்கள் ஞாயிற்றுக்கிழமை திருமணம் வைப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்பாங்களை சொந்தக்காரர்களை சிணிக்கிறதா அல்லது தேவாராதனையை விடுகிறதா என்கிற இந்த இரு போராட்டமும் அந்த நேரத்தில் உண்டாகிறது நாம் தேவனுடைய தேவனை சிணிக்கிறவர்களா இருந்தால் உலகத்தினசீதன் ஆக பகைத்துதான் பகைத்துதான் அவர்கள் அப்போ நாம் யாரைக்க வேண்டும் தேவனை தான் அதுதான் இங்கே மத்தியில ஆண்டவராய் கிரிசு சொல்லும் போது சொல்லுகின்றார் மத்திய ஆறு இருபத்தி நான்கு ம் இரண்டு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை ஒருவனை பகைத்து மற்றவனைப்பான் ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை கண்டிப்பா அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலக ஊழியம் செய்ய உங்களால் கூட தேவனுக்கு உலக ஊழியம் செய்ய உங்களால் முடியாது அப்படி இருக்க முடியாது ஒன்று உலகத்தை பகைத்துதான் வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது தான் தேவனுடைய என்று எண்ணப்படுவார் என்று திருவிழாக்கு சொல்லுகின்றது அவர்கள் தான் தேவனுக்கு பிரியமானவர்கள் விருப்பமானவர்கள் என்று சொல்லப்படுகிறதை நாம் இங்கே காணுகின்றோம் ஆன அப்படினால் அருமையான நண்பர் என்றோ சொந்தக்காரர் என்றோ நமக்கு ரொம்ப உதவி செய்வர்கள் நமக்கு ரொம்ப வேண்டியவர்கள் என்றோ எண்ணி தேவனுடைய நாட்களை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அந்த நாளை நாம் மனிதர்களை உலகத்தை பிரியப்படுத்த ஆரம்பிப்போம் என்று சொன்னால் தேவனுக்கு நாம் பகஞ்சர்களாக ஆகிவிடுகின்றோம் என்று கத்துரை வாக்கு சொல்கின்றது நாம் எவ்வளவுதான் அதற்கு பிறகு இது அது தேவனுக்கு பகைமை தேவனுக்கு விரோதமான பகையாக மாறி விடுகின்றது அதான் ஏசையா தெற்கு தரிசி அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் அவர் இவ்வளவு எழுதுகிறதை நாம் இங்கே காணலாம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உலக சுனேகம் உலக சுனேகம் தேவனுக்கு பகையை உண்டாக்கிவிடும் அது தேவனுக்கு நம்மை பகைஞர்களாக ஆக்கிவிடும் என்று சொல்லுகின்றது முகத்தை மறைத்துவிடும் தேவனுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடாது அவர் விட்டு பகைவர்களாக அதாவது பிரித்துவிடும் என்று கத்துட பேதம் சொல்லுகின்றது அதாவது உலகத்துகள் தேவனுக்கு உளிவு செய்ய ஒருவனால் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை ஒருவன் ஒருவனை பற்றி கொண்டு செய்ய முடியும் இருபக்கம் இருதோணியிலே கால் வைக்க முடியாது என்று பார்க்கின்ற ஒரு சாமியார் அதாவது பண்ணி போவதற்காக தோணி தோணி பயணம் செய்து அக்கறைக்கு போவதற்காக அவர் கடற்கரைக்கு சென்றார் அவருக்கு வேண்டிய ரெண்டு பேர் படகை வைத்துக் கொண்டு நின்றாரு அப்படி ஒருவர் சொல்கிறார் சாமி என் படகுலையாருங்க ஒருவர் ஏன் படகுலையாருங்க ரெண்டு பேரையும் அழைக்கிறார் ரெண்டு பேரையும் பிரியப்படுத்த வேண்டும் இவங்க என்ன செய்வது இவனுடைய படகு ஏறினால் அவர் வருத்தப்படுவார் அங்கேறினால் இவர் வருத்தப்படுவார் அதுக்கு என்ன செய்யலாம் ஒரு ஐடியா அவருக்கு வந்தது அப்போ நான் ஒண்ணும் செய்யறேன்ப்பா ரெண்டு படகையும் ஒட்டி விடுங்க அதுல ஒரு கால இதில் ஒரு காலாக வைத்துக் கொள்கிறேன் ரெண்டு பேரும் ஓட்டுங்க என்று சொல்லி சரி என்று சொ மறந்துவிட்டார் மறந்துவிட்டுவதற்காக வண்டியைட்டினார்ட்டும்போது கண்ணில் போயிட்டார் அருமையானவர்களே உலக சுனேகம் தேவனுக்கு முடியும் ஒருவரை பற்றி கொள்ள முடியும் ஒருவருக்கு விருப்பமாகத்தான் நடக்க முடியும் இருவருக்கு விருப்பமாக நடக்க முடியாது உலக சுனேகம் தேவனுக்கு பகை என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அது தேவனுக்கு நமக்கு நடுவாய் பிரிவினை உண்டாக்கிவிடும் என்று திருவாக்கு சொல்கிறது தேவனுக்கு நம்மை பகஜர்கள் தெய்வீக ஐக்கியத்தை விட்டு நம்மை பிரித்துவிடும் அநேகர் அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுகிறது நாம் காணுகிறோம் என்ன இருந்தாலும் அதாவது அவர்கள் நான் பகைக்க முடியுமா அவர்கள் ஞாயிற்றுக்கிழமைதான் மனசன் வைக்கிறார்கள் போகாமல் இருக்க முடியுமா ஐயா ஊழியக்காரர்கள் சொல்லிக் கொண்டிருப்பாங்க நம்ம அப்படி செய்ய முடியுமா என்று சொல்லுவார்கள் ஆனால் திருவாக்கு சொல்லுகின்றது உலக Thank you. தேவருக்கு ரோமான பகை நான் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நாம் தேவனுடைய திருவாக்கியத்தில் என்ன பார்க்கிறோம் என்றால் அதாவது நாம் தேவனையே பிரியப்படுத்த உலக சுனேகத்திற்கு நாம் எல்லாம் இடம் கொடுக்க என்று ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார் ஏ சுக சொல்லுகிறார் பாருங்க யோகான் சுவிசேசம் பதினேழாம் அதிகாரம் பதினாறு பதினாறு முதல் பதினெட்டு வரைக்குள்ளே நாம் ஒருவர் வாசுகிறார் உலகத்தில் அல்லாத உலகத்தார் சிலர் கேட்பார்கள் அங்க கூட்டத்துக்கு போகலாமா பங்கு நாள் போகலாமா அப்போ அவருடைய ஸ்டாண்டர்டாக நம்ம பார்ப்போம் அங்கேயே போய் அங்கேயே மூழ்கி விடுவாரா இவர் திரும்பி வருவாரா என்பதை அறிந்து நாம் அவர்களை அனுப்புகிறது விளக்கம் அப்படியே என்னுடைய சகோதரர் ஒருவர் நேற்று வந்திருந்தார் அவர் கேட்டார் எங்களோட இடத்துல பயிற்சி எடுக்கிறார்கள் என்னை வந்து பாருங்கள் என்று கூப்பிட்டார்கள் அனுப்பினாலே நான் அங்கே போயிருந்தேன் அங்கே போன போது அதை நடத்துகிறவர் சொன்னார் அதாவது இங்கே வந்திருக்கிற இவர் சரியான ஒரு மனிதன் அப்படி என்று சொன்னால் என்ன இவரை ஒருவரும் மாற்ற முடியாது எந்த இவரை மாற்ற முடியாது இவர் ஒரு சரியான மனிதன் என்று சொன்னதாக அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் நேற்று மத்தியானம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அதாவது அண்ணவரு என்ன சொல்லுகிறார் அண்டவரே நான் உலகத்தான் அல்லாது போல இவர்களும் உலகத்தார் அல்ல நீர் என்னை இந்த லோகத்தில் அனுப்பினது போல இவர்களையும் அனுப்புகிறேன் நம்பிக்கை இருக்கிறது எனக்கு உலகத்தார் அல்ல எங்க போனாலும் உலகத்து உலகத்துக்கு இருக்கிறது நான் உலகத்தான் அல்லாது போல இவர்கள் உலகத்தார் அல்ல இவர்கள் உலகத்திலே சென்றால் அதாவது உலகத்திலே போய் தெய்வீகத்தை காண்பிக்கக்கூடிய தேவ மனிதர்களாக இருப்பார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படினா இவர்களை நான் உலகத்தில் அனுப்புகிறேன் என்றால் இவர்கள் உலகத்தார் அல்ல அல்லா உலகத்தார் அல்ல சிலர் போரால் திரும்பி வராமல் போய்விடுவார்கள் அப்படியே மூழ்கி போகிறவர்கள் உண்டு ஒரு வாலிவு பிள்ளையை வெளிநாட்டிற்கு பைபிள் காலேஜுக்கு அனுப்பினார்கள் அனுப்பும் போது சொன்னார்கள் இப்ப நன்றாக கற்று இங்க வந்து நம்முடைய திருச்சபைக்கு அவர்கள் போதிக்க வேண்டும் சொல்லி தர வேண்டும் எங்களுக்கு அதை வேண்டும் நாங்கள் அதை போதிப்போம் என்று சொல்லி அனுப்பினார்கள் அனுப்பிட்டு அப்பப்போ அப்பப்போ எடுக்கிற பாடகளை நோட்ஸ் எடுத்து எங்களுக்கு அனுப்பி கொண்டே அதை நாங்கள் எதிர்பார்ப்போம் அறிந்து கொள்வதற்கு எதுவாக இருக்கோம் அப்படி என்று சொன்னார்கள் சொல்லி அனுப்பினார்கள் வெளிநாட்டு பயில் செடி படிப்பதற்காக இவர்கள் எந்த அம்மா போனாங்க ஒரு மாதம் ஆச்சு இரண்டு மாசம் ஆச்சு ஆறு மாசம் ஆச்சு அங்க செய்தி ஒன்றுமே வரவில்லை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக திருப்பி எப்படியோ பலவந்தமாக அங்கே ஆட்கள் போய் அதை கொண்டு வந்தார்கள் ஒரு வருஷத்துக்கு பிறகு அதை அழைத்து கொண்டு வந்தார்கள் அவளுக்கு வந்தபோது என்ன காண்பித்தாள் என்றால் பேப்பரில் ஒரு ஒயிட் பேப்பரில் ஒரு பல்லாரி வெங்காயத்தை வரைந்து அதை காண்பித்தாள் காண்பித்து விட்டு என்ன சொல்லி கொடுத்தாள் என்றால் இந்த வெங்காயத்தை உறிஞ்சி பார்ப்போம் உரிக்க உரித்து உரித்து உரித்து உரித்து உரித்து மற்ற பழங்கள் காய்கறியால் உள்ளது தான் இருக்கும் இந்த வெங்காயத்தில் அதுவும் இருக்காது ஒரு வருஷம் என்ன வேதத்தில் ஒண்ணும் இல்லை வெங்காயத்தை உரிக்கிறது போல தோடு தோடாக போய்விடும் உள்ளே ஒன்று கிடையாது என்று சொன்னாள் கெட்டு போனாள் அல்லவா ஆன அப்படினா ஆண்டவன் ஆகிய தேவன் நம்முடைய சீடர்களை பார்த்து சொன்னார் இவர்கள் உலகத்தார் அல்ல விண்ணப்ப மிண்டதாக அருமையானவர்களே கல்யாண வீட்டுக்கு போனால் அவர்களை போல சிலர் மாறிவிடுகின்றார்கள் அவர்களை போல இல்ல மதிக்க மாட்டார்களே என்று சொல்லி எத்தனை பேர் கலத்திய ஆபரணங்களை திரும்ப போட்டுக்கொண்டு கலன வீட்டுக்கு போட்டுக்கொண்டு ரகசியமான வீட்டில் கலத்தி வைத்து கோயிலுக்கு வரும் போது சரியா வந்து விடுவார்கள் உலகத்துகள போகும் போது உலக வேசத்தை மாற்றிக் கொள்வார்கள் ஆனப்படினால இங்கே கத்திர வேதம் என்ன சொல்கிறது இங்கே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிதாவினத்தில் என்ன பேசுகின்றான் அனைவரே நான் உலகத்தான் அல்லாது போல இவர்கள் உலகத்தான் அல்ல அப்படினாலே நீர் என்னை இந்த உலகத்தில் அனுப்பினது போல நான் இவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன்லையை நடக்காரர்களுக்கு எத்தனை பேர் உலகத்திலிருந்து வேறுபட்டிருக்கின்றார்கள் அவர்கள் எங்கு சென்றாலும் சரியாக இருப்பார்கள் தங்களுடைய அனுபவத்தை தேவ சத்தியத்தை தெய்வீகத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் அவர்கள் இப்படி சொன்னார்கள் எனக்கு குழப்பமாயிட்டு சொல்ல மாட்டார்கள் அருமையான பிள்ளைடு இவர்களை உலகத்தில் அனுப்புகின்றேன் என்று ஏ சுவாமி சொன்னார் உலகத்தார் அல்லாததால இவர்களை நான் உலகத்தில் என்று சொன்னார் ஒரு பகு இருந்த அவர் பெயர் தேமா அந்த தேமா என்று சொல்ல போகிற ஊழியக்காரன் கொஞ்ச நாட்களே விட்டு பிரிந்து போய்விட்டார் என்று நாம் காணுகின்றோம் காண இல்லையே இவரு ஏதாவது கோபப்பட்டு விரட்டி விட்டு விட்டாரா இவரை பிடிக்கவில்லையா என்று எண்ணுவார்கள் அல்லவா அதற்கு அப்போ என்ன சொல்லுகிறார் பாருங்க ஒன்று ரெண்டு நான்காம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசுகிறான் தேமா இந்த பிரிந்துதாக என்னை விட்டு தேன் பிரிந்தார் என்றால் உலகத்துக்குள்ளே போய்விட்டார் உலகத்தை ஒருக்க முடியவில்லை இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போய்விட்டான் என்று சொல்லுகிறார் சிலர் போய்விடுகிறார்கள் அதை பற்றி நாம் என்ன சொல்வது நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் அப்போ நமக்கு எழுதி தந்திருக்கின்றார் ஏன் பிரிந்து போகின்றார்கள் ஏன் என்னை விட்டு போனார்கள் எங்களை விட்டு எதற்காக போனார்கள் என்னத்தின் மேலே இவர்கள் விருப்பம் வகித்து போனார்கள் மேலான சத்தியத்தின் கீழான சத்தியத்தின் மேலேயா எதை விரும்பி போனார்கள் போவதற்கு ஒரு காரணம் வேணும் இல்லவா இங்கே ஸ்கூல் முடி தாகி விட்டது இப்போ ஒரு காலேஜுக்கு போயிருக்கிறார் இல்லையா அந்த சகோதரனை காணவில்லையே ஒரு மேல் பிடிப்புக்கு போய்விட்டான் என்றுரிய அப்போசனுடைய கைக்குள்ள ஊழியர் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன் திடீரென்று காணாமல் போய்விட்டார் கேட்பார்கள் அதற்குத்தான் அவர்கள் எழுதுகிறார் ஏன் என்றால் தேவாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு விலகி போய்விட்டார் அருமையான தேவருடைய பிள்ளைகள் அநேகருக்கு தெய்வீகத்தில் உழந்து வருகிற காலத்தில் சாத்தார் சில விசேஷங்களை கொண்டு வந்து காட்டுவான் மனதில் சில எண்ணங்களை கொடுப்பான் இவர்கள் மேலான காரியங்களில் குறைபட்டவர்களாக இருக்கிற முடியினால் அதில் வீழ்ச்சி அடைந்து போகிறார்கள் என்று நாம் காணுகிறோம் விளந்து போகின்றார்கள் உலகத்திற்குள்ளே போய்விடுகின்றார்கள் உலக சுரேகமாகிய தேவருடைய பகையை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் தேவருக்கு அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் போய் விடுகிறதை நான் பார்க்கின்றோம் லேலையா தேவனுக்கு மழிமையான அருமையான கத்திர பிள்ளைகளை உலகத்தை நாம் சிணிக்க கூடாது செய்ய துணிச்சல் கொள்ளக்கூடாது அப்படிப்பட்ட நிலைகளை காணும்போது என்ன நினைக்கிறோம் வியக்காகி விட்டார்கள் என்றுதான் நாம் என்னொழுது ஒரு முறை இது சரியில்லை என்று நான் விட்டுவிட்டோமா இது வந்து உலகத்துக்குரிய காரியம் அதாவது மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை இவைகளெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள் பி சாசனால் உண்டானவை அந்த பிதாபினால் உண்டானவை அல்ல என்று கத்தது புதுமையான காரியங்கள் பார்ப்பதற்கு அழகாயிருக்கிற வாய்வு பயனால் அவர் லண்டனில் தான் அதை பார்த்தேன் இங்கே வரைக்கும் வெட்டிட்டு முடியே, இங்க கொஞ்சம் போல தலையில கொஞ்சம் நீளம் முடிய கிடக்குது மற்றபடி ரெண்டு பக்கமும் சென்னியை ஏந்தி வெட்டி பின்னாலெல்லாம் வெட்டி அலங்கோலப்படுத்தி இப்படி ஆகிவிடுகின்ற நல்ல முகலட்சணம் போது உருவத்தையே கெடுத்து போடுகிறதை நான் பார்க்கிறோம் அதை பார்த்து பார்த்து அதை காட்டுத்தையும் பரவி இப்ப அது எங்க இசைய ஆரம்பிக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே இது தேவனுக்குறமான பகை என்று வேதம் சொல்லுகின்றது ஆனால் அப்படினால உலகத்திலும் உலக வர்கள அன்பு கூறாதுங்க அது உண்டானது அல்ல அதிக அன்பு கூறாதீர்கள் கட்டிட பிள்ளைகள நாம் அறிந்து கொண்ட சத்தியத்தை ஒழுங்காய் கடைபிடித்து கத்தோட சமூகத்தில் நம்ம முன்னேறிக்கொண்டே இருப்போம் அலையிலுயா கட்ட நிச்சயத் தேவைகளில் நிலைத்திருக்க வேண்டும் என்று திருவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சொத்துகிறேன் அலையிலுயா அலையுயா ரெண்டஜமாக செய்ய ஒருவராலும் கூடாது ஒன்றை பகைத்து ஒன்றை கடவுளை நமக்கு சரியாக விளங்கும் உலக சிநேகத்திற்கு நாம் ஒருபோதும் மனதில் இடம் கொடுக்காதபடி கஷ்ட பிள்ளைகள் தன்னுடைய ஆத்மாவை காத்துக் இந்த உலக சேகத்தை விட்டவர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருப்பாராம் அல்லையா தேவன் சிநேகமாயிருப்பார் என்று வேதம் சொல்லுகின்றது யார் யார் உலக சிநேகத்தை குறைக்கின்றார்களோ அவர்களிடத்துல தேவனுடைய சிநேகம் அதிகமாக இருக்கும் அவர்கள் அதாவது தேவருடைய சமூகத்தில் போன உடனே அவர்களே அந்த பிதாவாகி தேவன் அந்த பிரசுத்தாவியானவர் அவனை ஆட்கொண்டு அவனை நிரப்பி அவனை மகளிர் செய்கின்றார் அவனை கட்டிபிடித்து செய்கின்றார் இப்படி எல்லாம் செய்கிறத நான் பார்க்கிறோம் அல்லவா அது எப்படினாலே உலக சினேகத்தை நான் வெறுக்கின்றோம் அவசரமான ஒரு வேலையாக சேலம் போயிருந்தேன் அங்கே டைம் பகலில் நிறைய டைம் இருக்கும் ஒரு நாள் நைட்டு சேலம் டவுன் சபையில் ஒரு மீட்டிங் நடத்தினேன் மற்றபடி பகலில் நிறைய டைம் இருக்கும் அப்படி இருக்கும்போது சார் இந்த கிறிஸ்தவ நியூஸ் கொஞ்சம் வைங்க என்ன பார்ப்போம் சொல்லு ஐயோ நான் உங்க பார்த்தாலும் சொன்னேன் அதாவது இதுல இந்த பாத்திரத்தில் வைத்திருக்கிற உடல் ஆகாரம் விசேஷத்தது பாத்திரம் சையே பாடுகிறவர்களை பார்த்தால் அவர்கள் உலகத்தார உள்ள கேவலமாக உருவம் மாறி வந்து நிற்கிறார்கள் அப்படி பாடுகின்றார்கள் பாடுகிறவர்கள் அதாவது இப்படி ஒரு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு டிரெஸ் இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு நேரம் இப்படி எல்லாம் நான் பார்க்கின்ற அருமையான அதாவது உலக சேக உள்ள புகுந்து விட்டது இவர்கள் எத்தனை தான் பாடினாலும் சரி இவர்கள் எத்தனை தான் ஆடினாலும் சரி தேவனுடைய சிநேக அவர்களோடு இருக்காது என்பது நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மகிமை உண்டாவதாக இப்படி நிலைகளை இன்று ஆட்டம் போடுகிறதை நாம் பார்க்கின்றோம் இதை கண்டு புறாதிகளும் கிறிஸ்துவ மார்க்கத்தை அது ஏதுவாக இருக்கிறத நாம் என்று அறிந்திருக்கின்றோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆசாரியனுக்கு ஒரு வஸ்திரம் உண்டல்லவா அந்த வஸ்திரம் இப்படித்தான் புலன் எழுதியிருக்கிறதா உள்ளதான் போல எழுதியிருக்கிறதா என்ற கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பித்திருக்கின்ற அவர்களோடு உறவு தேவன் அவர்களோடு பேசிக் கொண்டிருப்பார்கள் தேவீக ஐக்கியம் அவர்களோடு கூட இருக்குமானால் அவர்களுக்கு தேவ சுத்தம் என்ன என்று தெரியும் நேற்று ராத்திரி நான் சொன்னேன் என்னது என்று தேவனுக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பாருங்கள் என்று திருவாக்கு சொல்லுகின்றது என்னது என்று அதை சோதித்து அறிய வேண்டும் என்ற அழிவன் தேவருக்கு பிரியமானவனா இருந்தாலும் தானே அறிய முடியும் அப்படினால கர்ச்சர சொல்லுகிறாரு என்னுடைய நாய்ப்பு நிக்கிறேன் பாருங்க என்னுடைய ட்ரெஸ் வந்து நான் ஆரம்பத்தில் போட்டது பாஸ்டர் போடுற மாதிரி அந்த வட்டக்காலத்துப்பா தான் போட்டேன் போாச்சிருந்தாங்க ரெண்டு பேருமே ஒரு ஜிப்பா மாத்தி மாத்தி போட்டுக்கிறோம் இப்படித்தான் அந்த காலத்து ஊடியோம் அப்படித்தான் இருந்தது அப்படித்தான் இருந்தது அப்படி நான் அந்த மாதிரி ஜிப்பா தான் போட்டுக்கொண்டிருந்தேன் ஒரு நாள் கால ஜபத்துல நாங்கள் ரெண்டு பேர் காலை ஜபம் பண்ணினோம் கண்ணை மூடும் போது ஒருவர் நீண்ட முழங்கால நிற்கின்றார் தலையெல்லாம் சம்மர் கட்டிக்க வெட்டி இருக்கிறார் அப்ப என் கேட்ட இது யாரு தெரியாது என்று சொன்னேன் பக்தராக யாக்கோ என்று ஆனவர் சொன்னார் அப்புறம் சரத்தனத்தை படித்தவர்கள காலையில் விடிந்த துணியை எடுத்து தைப்பதற்கு நமக்கு அப்பொழுது வாய்ப்பு கிடையாது உடனே போட்டிருந்தாக வாங்கி அவர் எடுத்திருந்த பழைய டிரெஸ்ஸை வாங்கி இப்படி காலர் வைத்து போட்டு போட வேண்டும் என்று அவர் நமக்கு கற்று தந்திருக்கிறார் பாதிக்கு மேல வெளிச்சோம் எப்படி டிரெஸ் போட்டுக்கொண்டு ஊழியார்கள் அவர்களுக்கு அவரிடத்தில் அவர்களுக்கு தேவனிடத்தில் ஐக்கியம் இல்லை தேவனிடத்தில் உறவு இல்லை அப்படினாலும் எப்படித்தான் நாம் ஜீவிக்கொண்டு எப்படி ஊழல் செய்யணும் எப்படி போதை பற்றிய போதனை அவர்களுக்கு இல்லை என்று நாம் காணுகிறோம் நமக்கு தகர்ப்படுத்த என்று மைபிள் எழுதியிருக்கிறது என்ற போதிலும் வேண்டாம் என்று நாம் வேலை செய்கின்றோம் மற்றபடி ஒன்றும் இல்லை சோத்திரத்தோடு சாப்பிட்டால் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல என்று புதிய பாட்டிலே எழுதியிருக்கிறது அலையிலுயா தேவனுக்கு வயது மேற்கொண்டு சத்ததற்கும் ரத்திற்கும்சித்தரத்திற்கும் காரியூப்பர்கள போசலர்களும் சேர்ந்து தீர்மானம் பண்ணினார்கள் அதே இல்லையா வேற ஒன்ற கடினமான போதனைகள் நாங்கள் உங்களுக்கு இப்படி தருகிறது இல்லை என்று சொன்னுகிற இல்லவிட்டால எப்படி தெரிவது தெரிய முடியாது அதாவது நீங்களே எங்களோடு கூட ஐக்கியமாக இருக்க என்று நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று அப்போ சொல்ல சொன்னார்கள் அருமையான பிள்ளைகளே உலக சிநேகம் தேவனுக்கு உதவமான பகை நாம் தேவன தேவனை உலகத்தை மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வாக்கியத்தை நாம் வருவ வாசிக்கலாம் ஒருவன் தன் பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் ஒருவன் சிநேகரோடு பேசுறது போல கர்த்தர் தேவன் முக கர்த்தராயி தேவன் மோசையோடு முகமுகமாய் பேசினார் தேவனுக்கு மயமே எப்படி பார்த்தீங்களா இந்த மோசையோடு எப்படி எதற்காக பேசினார் இந்த மோச அதாவது உலகத்தே அவர் வெறுத்தவர் தேவனுடைய மனிதன் என்று நாம் காணுகின்றோம் இந்த மோசி எகித்த அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அறிவிப்பது மேலென்று எண்ணி அரண்மனை வாழ்க்கையை விட்டுவிட்டு அவர் காட்டு ஆரம்பித்தார் அவர் வராந்திரத்திலேயே அவருடைய நாற்பது ஆண்டு காலமாக ஆடு மேற்க தொழில் அவர் ஈடுபட்டார் என்று நாம் காணுகின்றோம் இந்த மோச தேவருக்கு எப்படி சிறை ஆதார் வாசிக்கலாம் தேவரே கிழமை பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் வரைக்குழு வசனங்களை ரபா செய்கலாம் ாலேசியான் பெரியாசத்தினாலேசனிப்பதை பார்க்கிறோம் துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு ஜனங்களோடு துன்பத்தை அனுவிப்பதையே தெரிந்து கொண்டு வரும் இனிவரக்கூடிய எங்களிலோ நிமித்தம் தேவன் ஆயிருந்தார் பேசுகின்றது போல அன்பவர் பேசினார் என்று நேத்துல வாசிக்கிறோம் உலகத்திலோ உலகத்திற்கு அன்பு ஊர் ஆதியர்கள் தேவனுக்கு சிநேகனாக வேண்டும் தேவனோடு கூட அவர் இப்படிப்பட்ட ஒரு அதாவது உறவு மாற வேண்டும் என்றால் வாய்ப்புகள் எந்த காலத்தில் வேண்டாம் என்று பலனை அனுபவிப்பதா இப்ப தற்காலிகமாக என்பதை அனுபவிப்பதா எது கரெக்ட் என்பதை வைத்தார் வைக்க போது அதாவது இந்த லோகத்தின் வாழ்க்கை இந்த லோகத்தினுடைய இன்பம் இந்த லோகத்தில் அனுபவிக்கிற இவைகளெல்லாம் அழிந்து போகிறவை இவைகள் இல்லாமல் போகின்றவை சொற்ப மறைந்து போகின்றவை அழியாத ஒரு இன்பம் இருக்கின்றது வாழ்க்கை இருக்கின்றது உலகத்தை நான் வெறுக்கின்றேன் உலக வாழ்க்கை இருக்க வேண்டாம் உலகத்தில் உள்ளவர்கள் நான் அனுபவிக்க மாட்டேன் என்று அவர் தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர் அவர்களை விட்டு எகிபத்தை விட்டு வெளியேறினார் என்று நாம் காணுகின்றோம் மய்மை உண்டாவதாக எங்கே போனார் ஆடு மேய்க்கிற வேலைக்கு போயிட்டார் எப்படிப்பட்ட ஆளு பாருங்க ஆடு மேய்க்கிறவர்கள் தான் உலகத்திலே கடைசியான ஒரு தொழில் மாதிரி அப்படிப்பட்ட ஒரு தொழில் அந்த தொழிலை செய்வதற்கு பகலில் வெயில் இரவில் பனி மழை பலவிதமான கண்பிடிப்புகளில் அவர் தன்னுடைய வாழ்க்கையை வைத்துக் கொண்டு பெரிய மனிதனாக மாறினார் என்று நாம் வாசிக்கிறோம் ஹலே லோயா தேவனுக்கு மைவிதாக பிள்ளைகளை உலக சுனேகத்திற்கு மனதில் ஒருபோதும் இடம் கொடுத்து விட கூடாது மனிதர்களுக்கு இந்த லோகத்திலே மற்றவர்களை போல வளர்த்தான் அதில் விரும்புகின்றார்கள் ஆழைத்து வரும்போது செம்மையாய் வருகின்றார்கள் வெளியே போகும்போது உலகத்தாரை போல வேஷத்தை மாற்றி கடந்து போக ஆரம்பிக்கிறார்கள் தேவன் இதை பார்க்க மாட்டாரா தேவனுக்கு இது தெரியாதா இதனால் அவர்கள் தேவனுடைய சிநேகத்தை குறைந்து போடுகிறார்கள் தேவனுக்கு அவர்களுக்கும் சொய அருமையான கத்துடைய பிள்ளைகளே நாம் அப்படி இல்லை நாம் எப்பொழுதும் என்ன செய்ய தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிலையில் காணப்பட வேண்டும் ஹலே இதோ வெள்ளையங்கி தரித்து நிற்கிறார் இவர்கள் யார் என்று தேவன் கேட்டார் இவ்வளவு மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள் என்று ஆண்டோர் சொன்னார் இரத்த சாட்சிகளாய் மறித்தவர்கள் எல்லாரும் வெள்ளையங்கிச் சரித்தவர்களாகி நின்றார்கள் அவர்களைத்தான் தேவன் தன்னுடைய பிரசுத்தவானுக்கு காண்பித்தார் இவழெல்லாம் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்திலே தங்களுடைய வஸ்திரங்களை தோய்த்து வலுத்தவர்கள் என்று சொன்னார் என்று காணோய்யா நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே விண்வசரம் தரித்து ஆலயத்துக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அதாவது வஸ்திரம் எடுக்க முடியாதவர்களுக்கும் அதாவது வருடத்தின் கடைசி நாட்களிலே அதாவது வருஷத்தின் முதல் நாளிலே சபை பிள்ளைகளுக்கு அந்த விண்வசரம் வாங்கி வழங்குகின்றோம் எதற்காக எல்லோரும் தேவசவத்தில் ஒன்றுபோல் அந்த யூனிஃபார்மோடு கத்தரை ஆராதிக்க வேண்டும் பல்லகத்தில் கொடுக்கப்படுகிற அவர்கள் எப்பொழுது ஆட்டுக்குட்டியு முன்பாக நின்று அது அல்லையா கற்றுரைக்கு மகிமை என்று பாடுகிற கூட்டம் என்று நாம் அந்த கூட்டத்துக்கு அந்த கூட்டத்தோடு உள்ள அந்த இழைப்பு தான் இங்கே நம்மளை ஒன்றாக கொண்டிருக்கின்றது அதற்கு முன்னடையாளமாகத்தான் நாம் இவகளை இந்த நாட்களில் அனுபவித்துக் கொண்டிருந்த விஸ்தரங்களை தரித்திருக்கின்றோம் அருமையான கட்டு பிள்ளைகளை நாம் இவளை விட்டுவிடாது உலக வேசம் உலக நேசம் உலகத்தினுடைய தேவனுக்கு ரதுமான பகை என்று திருவாக்கு சொல்லுகிறது அவை எல்லாம் கலைந்து விட வேண்டும் என்று திருவாக்கு சொல்கிறபடினால நான் சொத்து இருக்கிறேன் மனிதர்களுக்கு பிள்ளைகளுக்கு என்று ஒரு அடையாளம் உண்டு அந்த எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லுவதற்காக சகோதரர்கள் செய்கின்றார்கள் அவர்கள் சும்பா போட வேறு அடையாளம் வைத்துக் கொண்டதில்லை அவர்கள் தொழில் செய்யும் போது மற்றொரு கேட்கிறார் உலக அமைப்பு இல்லை அவளை பார்க்கும்போது தேவ பிள்ளையாக தேவ சாயலாக அவளை பார்க்கும் தோற்றம் அளிக்கின்றது என்று நாம் காணுகின்றோம் இன்று ஏழ்மை அறிகர் விரும்புகிறது கட்டுட பிள்ளைகளிலும் சிலர் ஊழியத்துக்கு உள்ளே வந்தவர்களுக்கும் கூட அதாவது அந்த உலக நடைமுறையிலே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது நான் காணுகிறேன் இது தேவனுக்கு மறந்து விடாதீர்கள் தேவனுக்கு மயிர் தேவனுடைய அச்சு போய்விடும் என்பதை மறந்து விடாதீர்கள் தேவனுடைய எங்கே குறைந்ததோ அங்கே சாத்தான் உள்ளே புகழ்ந்து என்பதை மறந்து விடாதீர்கள் யார் தேவனுடைய ஐக்கியத்தில் குறைபட்டு விட்டீர்களோ அவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான் தூக்கி கொண்டு போய்விடலாம் பாதுகாப்பான இடம் உயரமான மதில்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது தாழ்பால்கள் உண்டு எச்சரிப்பு கொடுப்பான் எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருப்பான் தம்பி தங்கை கவனம் சத்துரு மேற்கொண்டு விடுவான் எச்சரிக்கின்றோம் எத்தனை பேருக்கு நாம் சொல்லுகின்றோம் கேட்கவில்லையே நாம் என்ன செய்வது ஆ தேவனுடைய பிள்ளைகளே அது தேவனுக்கு உலகத்தை சிநேகித்து உலகத்தை அனுபவிக்க உலகத்தில் சிற்றின்பங்களை அனுபவிக்க கரத்தை விட்டு விட்டு தூரமாக சென்று விட்டால் தாய் கோழியை விட்டு பிரிந்து செலுகிற குஞ்சுகளை போல மேல கள்ளப்படாத சுத்தி கொண்டே நிற்கிறது சிறிய கோழி குஞ்சுகள் இறைமை கொண்டிருக்கும் போது எப்பொழுது தாய்ப்பறவை கேட்டிருக்கும் போது முடியாது தாய் பறந்த சென்ற எங்க பிரிந்து தனியாய் வரும் என்று சொல்லி தூக்கி கொண்டு போவதற்கு ரெடியாக நிற்கிறான் எதிராளி அருமையான கற்றுடைய பிள்ளைகளே உலக சிநேகம் கொள்ளாதீர்கள் உலக பகை சொல்ல முகமுகமாய் பேசினார் காரணம் என்ன அவர் உலக சிநேகத்தை வெறுத்த ஒரு தேவனுடைய மனிதன் என்று நாம் காணுகிறோம் உலக சிநேகத்தை அற்பமாக வேண்டாம் என்று அவர் தள்ளிவிட்டு அவர் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பது எனக்கு போகுது எனக்கு ஒரு மதம் இருக்கிறது அதற்கு நான் ஆயத்தமாக போகட்டும் தேவனுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மனிதனை பொதுவான நிருபம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் அப்படியே அழைத்தா தகப்பறைய தாய இனத்தையும் ஜனத்தையும் சொந்த விட்டு விட்டு நான் காண்பிக்கின்ற தேசத்திற்கு போ என்று அழைத்தார் அவர் உலகத்தை சென்றவர் உலகத்தினை கிழவில் தேவ சனேஹிதனாயிருக்க மாட்டார்கள் என்று நாம் காணுகிற வாசிப்போம் ஆதி ஆகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நாலு வரை குழுவனங்களை ஒருவர் வாசிக்கிறார் நோக்கி உன் வெறுக்கும் முடியாத கத்தர் சொல்கிற உடனே நான் ஆசிர்வதிக்க போகின்றேன் உனக்கு நான் பெரிய ஆசிர்வாதம் வைத்திருக்கின்றேன் ஆனப்படினாலே இனத்தையும் ஜனத்தையும் சொந்த தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு புறப்பட்டு போ என்றார் உடனே பெரியாக்குறவனை சவிப்பேன் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்ற சொன்னபடி அவர் புறப்பட்டு போனபடி நாள் ஆண்டு வரை தேவனுக்கு அவர் சிநேதன் என்று எண்ணப்பட்டார் இனத்தையும் ஜனத்தையும் சொந்த தேசத்தையும் விட்டுவிட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு சொன்னார் நாம் இவரே தான் சத்து மீன் பிடிக்கிற மாதிரி அப்படிப்பட்ட நிலையில இவருடைய ஆத்ரமா கொஞ்சம் இருக்கிற வளர்ச்சி அணைத்து விடுவார் இவர் அவர்களை எங்கே கொண்டு வருவது அண்டவராக தேவர் சொல்லுகின்றார் அப்போ சொல்ல அதிகாரத்துல முதல் பிரசங்கத்தில் என்ன சொல்கிறார் என்றால் மாறுபாடு சந்தித்து விட்டு வேறுபட்டு உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் சொன்னார் இல்லையா பழைய யூக சபைக்கு போகாதீர்கள் பழைய வழிபாட்டுக்கு சமங்காசாரத்துள்ள போகாதீர்கள் பழைய வழிபாட விட்டுவிடுங்கள் விட்டுவிட்டு நீங்கள் வேறுபட்டு ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று பேரு அன்று விசுவாசக்கப்பட்ட மூவாயிரம் யூதர்களுக்கு இந்த பிரசங்கத்தை கொடுத்தார் என்று வாசே அதாவது பேசுகிறது போல மோசையோட கத்தர் பேசினா என்று நான் வாசிக்கிறோம் அருமையான கத்தடி பிள்ளைகளே நாமே கத்திய சிநேகிதர்களாக மாற்றுமடியாக அழைத்திருக்கின்றக சுகங்கள் வந்துவிடக் கூடாது உலகத்தாரை போல நாம் அதாவது உடையணிய அதாவது உலகத்தாரை போல நாம் ஜீவிக்க நாம் விரும்பக்கூடாது விரும்பினால் என்ன தேவனுக்கு நாம் பகஜர்கள் ஆகிவிடுவோம் தேவனுக்கு நமக்கு பிரிவினை உண்டாகிவிடும் என்று திருபாக்கு சொல்லுகின்றது அதற்காக நான் ஆண்டு சோதரிக்கிறேன் தேவனுக்கு மயி உண்டாவதாக இந்த ஆபரமை தேவன் அழைத்தார் இவரை ஆசீர்வதித்தார் பெரிய பெரிய ஜமீன் பெரிய திரவ பெரிய மரபந்தனாக மாறிவிட்டார் ஏராளமான ஆசீர்வாதம் ஆடும்பாடுகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் அவருக்கு திறவு கூட்டம் பெரிய ஒரு சேவையாக மாறிவிட்டார் போதிலும் அவர் அதை மனதில் கொள்ளவில்லை என்று நாம் காணுகிறோம் தாழ்வில் இருக்கிற மனிதன் உயர்ந்து விட்டால் அவர் அவருக்கு அத்தனுக்கு வாழ்வந்தால் அத்தராத்திரியும் கொடைப்பிடிப்பாங்கன்னு சொல்றாங்க ஒருவர் வெளிநாட்டிலேருந்து வந்தார் வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தார் மலேசியாவிலிருந்தார் அவர் வந்தார் அப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றதுன்னா பெரிய ஒரு இது அப்படி வந்திருக்கிறார் என்று இவர் என்ன சொன்னால் ராத்திரியை கொடைப்பிடித்துக் கொண்டு போவார் ராத்திரி வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறார் அல்லவா மழைவே இல்லை நட எல்லாரும் போயிட்டு வந்து ஆபர்கள் ஆமை தேவன் ஆசீர்வதித்தார் ஆசீர்வதித்து அவர் எப்படி வைத்திருந்தார் பாருங்க அப்படி இருக்கும்போது ஒரு கூடாரத்தில் கூடியிருந்தார் என்று விதத்தில் சொல்லி இருக்கிறது ரயில்வேயா அவருடைய வீட்டுக்கு மூன்று புருஷர்கள் வந்தார்கள் அந்த புருஷர்களை வீட்டில் அழைத்து கொண்டு போய் ரெண்டு சேர போட்டு உட்கார வைக்கிறதுக்கு அவருக்கு வசதி கிடையாது எங்க உட்கார வைத்தார் மரத்தடியில் மரத்தில் அந்த வேறுகள் இருக்க முடியல அந்த வேறு ஒரு அதுல ஒரு ஆளு இதுல ஒரு ஆளுங்க அதுல உட்கார காலையில் தண்ணியை கொடுத்து அந்த மரத்தடியிலே உட்கார வைத்திருந்தார் என்று நாம் காணுகின்றோம் இல்லையில இலையிலா உலகத்தில் அன்பு கூறாதீர்கள் உலக வேசம் கடந்து போகின்றது கத்துணை பிள்ளைகளே இந்த நாள் வார்த்தை என்ன சொல்கிறது நான் தேவருடைய என்று அழைக்கப்படும் ஸ்டேஜ்க்கு வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையில் ஒருவருக்கும் உலக நேசங்கள் உள்ளே புகழ்ந்துடக்கூடாது அவருடைய ஆண்டவராக சாத்தான விட்டு வைக்கவில்லை அவருடத்தில சொன்னார் எவ்வாறு இந்த உலகத் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை பணிந்து கொண்டால் உக்கு தருவேன் என்று சொன்னார் சாத்தானே என்றார் விலகி ஓடினான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலேயோ அவனுடைய சூழல்களையும் கொண்டு வருவான் கவனமாக நாம் இருப்போமாக வேலையில நாம் வாழ்க்கையில் நம்முடைய மனதில் இருக்க வேண்டிய ஒரு சரியான தீர்மானம் என்றால் தேவனுடைய பதினோராம் அதிகாரம் ஒன்பதாவது வாழ்க்கையத்துல இந்த ஆபரக எழுதி இருக்கிறதை நாம் இங்கே காணுகின்றோம் விசுவாசத்தினாலே அவன் வாக்குப்பட்ட தேசத்திலே பரதேசை போல வாக்கு தேசத்திலே எப்படி சஞ்சரித்தார் பரதேசி போல சஞ்சரித்தார் கன்னியாகுமரி ஜில்லாவில் நாம ஒரு பிராஞ்சில ஒரு வீடு கட்டுறதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மிஷின் வீடு கட்டுவதற்காக அப்போ நம்முடையவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் வீட்டு பக்கத்து வீட்டை விட நம்ம வீடு அப்பதான் வாழ்வு உண்டாகும் கொஞ்சம் தாழ்ந்துட்டாடும் என்று சொல்லுகிறதாக அறிந்தோம் பேசப்பட்ட ஒயித்து போட்டு அந்த வீட்டை விட நம்ம வீடு கொஞ்சம் உயர்ந்து இருக்கணும் அவ்வளவு அப்பதான் அந்த இங்க வரும் அப்படியே தேவனுடைய மனிதர்கள் அப்படி இருக்கவில்லை செல்வன் அந்த வாக்குடாரங்களிலே கூடிய அழைக்கப்படும் சாக்கியம் மாடி வீட்டில் இருந்து கொண்டு உலகத்தான் அப்படி ஆகுமா கூடாரங்கள் என்ன மருத்துவ உடம்பூட்டில் இருந்தால் பாசமா கால சொன்ன பாசமா அவர்கள் இன்னொரு சபையில் இருந்தார்கள் மேரேஜுக்கு முன்னாலே அப்போது சின்ன வயசில் அவர்களுக்கு மேரேஜ் ஆகி ஆகிவிட்ட அப்படின்னால ஒரு நாள் ஊருக்கு போகும்போது அவர் கூப்பிட்டு கேட்டு ரொம்ப ரொம்ப பாசம் உள்ளவர் அவர் தான் இவர்களை ரெட்சப்புக்குள்ள கொண்டு வந்தது ஆனால் அப்படின்னால கேட்டிருக்கிறார் நீ சின்ன வயதில் ஊழியத்து கொண்டிருக்கிறீர்களே இதை நீங்கள் எப்படி சமாளிக்க முடியும் ஊழியன்றால் உங்களுக்கு தெரியுமா என்ன என்று அதாவது பட்னி பசி இப்படியெல்லாம் நிந்தைய பல விதமான காரியங்கள் உண்டு ஒரு முடியுமா என்று கேட்டார் அம்மா சொன்னா எங்கள் ஆண்டவர் எங்களை உடம்பூட்டில் உட்கார்ந்து ஆராதிகை தங்கியிருக்க சொன்னாலும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் ரெடியாக நாங்கள் இருக்கிறோம் அதை பற்றி ஒன்றும் இல்லை நாங்கள் எதையும் அனுபவிக்க தயாராக சரியா புரிந்து கொண்டுதான் இந்த ஒழித்து நாங்கள் வந்திருக்கிறோம் என்றுதான் வாயம் ஒடிக் கொண்டு அவர் போய்விட்டார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உலக சேகம் தேவனுக்கு அவர்களை போல இவர்களைப் போல இருக்கணும் அவர்களைப் போல விடுத்து வைக்கணும் அவர்களைப் போல மாடி வீடு போடணும் அவர்களைப் போல நாம இருந்தால் தானே அவர்கள் கடவுளர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள் இப்படி இருந்தால் யார் சொல்லுவார்கள் பிள்ளைகள் பத்து பேரும் ஒரே நாளில் இருந்தார்கள் ஒரே நாளில் அவ்வளவு வாலி பிள்ளைகள் என்ன சொல்லுவார் இவருடைய மனைவி சொல்லிச்சது உங்களுக்கு என்ன இந்த பக்தி தேவையா தேவனை தோசித்து விடும் வார்த்தை என்ன கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் நாமத்துக்கு இது யாருக்கு வரும் அந்த மேலான நோக்கம் உடையவர்களுக்கு அந்த மேலான எண்ணம் அந்த எண்ணம் வரும் காலமான உடனே இறந்து போவனுடனே திடீர் மரணம் அல்லவா அவர்கள் எல்லாம் முடித்து விட்டு எல்லாவற்றையும் உழகுபிடித்து விட்டு திடீரென்று போய்விட்டார்கள் அப்படி சிலர் கேட்டார்கள் நீங்கள் எப்படி தாங்கிக் கொண்டீர்கள் அவர்கள் மனைவி பிள்ளைகளோடு இருக்கிற நேரத்தை விட நாங்கள் தான் ஒன்றாகவே நாற்பத்தி ஆறு காலமாக இந்த ஊழிய பணியில நாங்கள் உடந்தையாக இருந்தோம் ஆறு நீங்கள் எப்படி தாங்கிக் கொண்டீர்கள் என்று கேட்டார்கள் நான் தாங்கிக் கொள்ளவில்லை சேற்றவன் ஆகிய பிரசுத்தாவிய தேற்றியிருக்கிறார் அவர் தான் தேற்றியிருக்கிறார் பலர் எனக்கு ஆறுதல் சொன்னார்கள் நான் அவளுக்கு சொன்னேன் நாங்கள் ஆயிரக்கணக்கான பேருக்கு ஆறுதல் சொன்னார்கள் அதுபடினாலே என்னை ஆறுதல் படுத்துகிறதுக்கு ஒருவர் உண்டு அவர்தான் என்னை தேற்ற முடியும் என்று நான் சொன்னா அவர் தான் அருமையா இருக்கிறது தீங்க நாள் முன்னால் தேவன் அவர்களை எடுத்துக் என்று சொல்லியிருக்கின்ற பிரகாரம் அவள் பாடுகளை விட்டு போய்விட்டாரு நம்ம நம்ம என்ன நாம் இந்த பணியை நிறைவேற்றி விட்டு எப்பொழுது அங்கே போய் சேரும் என்பது நம்முடைய நாட்டம் அப்படிப்பட்டவர்கள் இவைகளை பற்றி கவலைப்படுகின்றது உலகத்திலே நம்ம அன்பு கூறவில் நாம் தேவ சிநேகம் உள்ளவர்களாக தேவ நம்மை சிநேகிறவர்களாக தேவ நம்மை பகைக்காதவராக தேவனுக்கு நமக்கு பிரிவினை உண்டாகி விடாமல் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன உலக சிநேகத்தை விட்டு விட வேண்டும் உலகத்தாரை போல வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை விட்டுவிட வேண்டும் கடவுளுடைய பிள்ளைகள் போகிறார்கள் என்று சொல்லும் முடியாத சீர்தர்கள் வாழ்ந்தார்கள் அங்கே அவர்கள் அவர்களை பார்த்தவர்கள் என்ன சொன்னார்கள் இவர்கள் கிறிஸ்துவது அவருடைய தோற்றங்கள் ஜீவியங்கள் எல்லாமே எப்படி இருந்தது கிறிஸ்துவை போல இருந்தது இவர்களை கிறிஸ்துவை நாங்கள் காணுகின்றோம் என்று சொன்னார்கள் இவர்கள் கிறிஸ்துவனுடைய லட்சணத்தை பார்க்கின்றோம் ஆலயத்துக்கு ஒரு வேசம் வெளியே ஒரு வேஷம் அல்ல அவர்கள் எப்பொழுதும் ஒன்று போல அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்ல முடியாக இருக்க வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே நாம் வந்து வாழ்க்கையில பேச்சிலும் வார்த்தையிலும் நடக்கையிலும் உடனடையிலேயும் எல்லாவற்றிலேயும் உலகத்தால் அல்லாது போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உறவுகின்றார் பிரசுத்த ஞாபகத்திற்கு மையம் உண்டாவதாக அருமையான கத்துணை பிள்ளைகளு உலக சிநேகம் கொள்ள வேண்டாம் தேவனுக்கு பகமையாகிவிடும் தேவனுக்காக உலகத்தை வறுக்கின்றவர்கள் தேவனுடைய சிநேகிதர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் அழைக்கப்படுவார்கள் நம்மை பார்த்தோம் பேரை சொல்லும் போது என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னுடைய நான் அவர்களோடு எப்பொழுதுமே ஐக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதற்காக நான் ஆண்டவரை சோதனைக்கிறேன் இந்த உலக சுனேகம் உடையவர்களை உடையவர்கள் தான் மனம் திரும்பி கிறிஸ்துவண்டை வருகின்றார்கள் அவர்களை கிறிஸ்துவோடு ஒப்புரவாக்கக்கூடிய இருக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பகமை இப்படி அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றார்கள் கிறிஸ்துவ அவர்களுக்கும் அந்த ஐக்கியத்தை உண்டு யார் என்றால் தேவ ஊழியக்காரத்தில் அந்த பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை போராட்டம் மாறிவிடும் இப்படி நீ செய் அப்பொழுது கத்தோட சினேகம் வந்துவிடும் அந்த பரிசு வருவார் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய சத்தியம் உபதேசம் ஊழியம் என்று உலகத்தில் குறைந்து போய்விட்டது என்று நாம் காணுகிறேன் பெரிய பெரிய அப்படிதான் சொல்கிறார்கள் நியமிக்கப்பட்டவர்களை போதனை கொடுத்து அவளை பிள்ளைகளாக மாற்றி வழங்குவதை அந்த உதயசம் என்று தேவையான திருச்சபையில் இருக்கிறது நான் அலுவயா சபையிலே, மார்டின்று காரியங்கள் வேதத்துக்கு முரண்பாடாக இருக்கிறது என்கிறதை கண்டறிந்து எழுதிடைய ஆலயம் என்று சொல்லுகிறார் முதல ஒட்டிவிட்டு கிளம்பிவிட்டார் அவர் தான் சபையை பிரித்தது அவர் தான் விட்டு அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால் அதாவது இருபதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியம் பரலகாட்சியத்தின் திறவுகோல் அதிகாரம் இந்த அதிகாரம் இல்லாதவர்கள் மக்களை நடத்த முடியாது வாசிக்க பாவங்களை மன்னிக்கிறீர்களோ எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னியாதிருக்கிறார்களோ இருக்கிறீர்களோ அவைகள் அவைகள் அவர்களுக்கு என்று போதிட்டார் சிலையில நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் நீங்கள் மன்னிக்காவிட்டால் மன்னிக்கப்படாது என்ற அதிகாரத்தை எழும்பிய பிறகு இந்த அதிகாரத்தை தேவத்தை கொடுத்தார் என்று மக்களை நடத்த முடியாது பெரிய கூட்டங்களில் இப்ப யார் யார் ரஷிக்கப்பட வரும் கையை தூக்குங்க நீங்கள் ரஷிக்கப்பட்டுவிட்டீர்கள் இவ்வளவு பரிதாபம் பாருங்க ரஷிக்கப்படுவதற்கு எத்தனை வகையான சத்தியங்கள் இருக்கின்றது அவைகளை கடைபிடிக்கப்பட வேண்டாமா அதிகாரம் இவையில் தேவனாலே உண்டாயிருக்கிறது ஒப்புக் கொடுத்தார் வாசங்க உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துக்கள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி கிறிஸ்துக்கள் அவர்களை தமக்குள் ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை ஒப்புதிகளாக இருந்து ஊழியத்தை உபதேசத்தை அவர் எங்களுக்கு ஒப்புறவாகுங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு புத்தி நாங்கள் சொல்லுகிற ஆலோசனையை கேட்டு நீங்கள் இந்த பிரகாரம் செய்வீர்கள் என்ன நீங்கள் தேவனோடு உங்களுக்கு மறுபடியும் ஒப்புரவாகி விடலாம் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்று அப்போ சொன்னார்கள் அந்த ஊழியர் தான் இன்று திருச்சபை கையளித்திருக்கிற உபதேசமும் சத்தியமும் தேவனுக்கு மைம எவ்வளவு பெரிய கொடிய பாவியா இருந்தாலும் சரி அவள் தேவ சமத்துல வந்து தேவன் இந்த ஒப்புரவாக்குற சத்தியத்தை நமக்கு தந்திருக்கிறபடினா இந்த சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லி உங்களுக்கு பிரிவினைகள் மாறி ஐக்கியோடு ஒப்புறம் ஆகிவிட முடியும் என்கிற அந்த சத்தியங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது அருமையான பிள்ளைகளை தேவரோடு பிரிந்து போன மனிதன் மனம் திரும்பி மீண்டும் வரும்போது அவருக்கு இந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை சொல்லிக் கொடுக்கும்போது அவர்கள் ஏற்றுக்கொண்டால் உடனே அப்படி ஆகும் நாங்கள் ஆரம்பகால ஊழியத்தில் இந்த சத்தியங்கள் எல்லாம் சரியானபடி நாம் புரிந்துகொள்ளாமல் இருந்த நாட்களில் இந்த புத்தளம் என்று சொல்லப்படுகிற இடத்துல ஒரு அம்மாவுக்கு ஒரு பேய் பிடித்து விட்டது அப்பொழுது நம்முடைய சபையை ஊழியர்களை சொன்னார்கள் ஐயா அந்த ஊர்ல இப்படி ஆகிவிட்டது எல்லோரும் வந்து விரட்டி பார்த்தார்கள் அந்த பேய் போகவில்லை அந்த அம்மா ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஆக ஒரு பைல்வான் மாறி உள்ள ஒரு ஆள் அதனால் கிட்ட யாரும் போக முடியாது பயங்கர மிருகத்தனமாக அது சீரில் இருக்கிறது அவர்களை அழைத்து சென்றார்கள் ஒரு நாள் மாலையில ஏழு மணிக்கு அந்த இடத்துக்கு நாங்கள் சென்றோம் நாங்கள் காம்பவுண்டில் போய் கேட்டு திறக்கிற சத்தம் கேட்டது அந்த காலமாடு சீர மாறி அங்கே சீற்று சீற்று சத்தம் கேட்கிறது ஜபம் பண்ணினோம் அடங்கிறது கொஞ்ச நேரம் போகவில்லை பதினாலு மணி நேரம் நாங்கள் ஜெபம் பண்ணோம் போராட வேண்டியதாக அந்த பேய் விட்டுற முடியாது விட்டால் அது எங்கேயும் சாண்டி அப்படி இருக்கும் இப்படியே இருக்காலம் போல் அந்த பேய் அதை விட்டு போனது இப்படி நாம் செய்தால் கத்திரி ஒழியத்தை எப்படி செய்ய முடியும் என்கிறத இறைசமற்றத்தை நம்ம கற்றுக்கொண்ட போது எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த சக்திகளாக இருந்தாலும் சரி அதாவது அது தெளிவில்லாமல் பேயில் நடந்த ஆடுகளும் பைத்தியமாக இருக்கிறது இருக்கட்டும் உறவினர்கள் பாவரிக்க செய்ய வேண்டும் அவர்களெல்லாம் பாவரிக்க செய்ய வைக்கும்போது இந்த பேய் தானாகவே போய்விடும் என்ற உபதேசத்தை நாம் பெற்றுக் கொண்டோம் நம்ம அதை கற்றுக்கிறோம் சரியாக கற்று ரொம்புவாக உழைத்து செய்வதற்கு தேவர் உதவி செய்திருக்கிறார் தேவன் உப்புரமாக்கூடிய ஊழியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார் மனிதன் தேவனோடு ஒப்புரவாக்குவதற்குரிய உபதேசத்தை அவர்களை கையளித்திருக்கிறார் ஆனப்படினால மனம் திரும்பி வருகிற உங்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் நீங்கள் தேவனோடு ஒப்புரமாக அவரோடு ஐக்கியம் ஆவதற்கு நாங்கள் சொல்லுகிற உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சத்தியத்தின்படி விடுதலை ஆக்கி விடுங்களை பார்த்து சொன்னார் யூதர்களை பார்த்து சொல்லும் போது அவர் எட்டாம் அதிகாரம் முப்பது முதல் முப்பத்தி நான்கு வரைக்கும் வாசிக்கும் போது இவனமாக சொல்லுகிறது நாம் இங்கே பார்க்கின்றோம் சொல்லுகையில் அநேகத்தில் விசுவாசம் வைத்தார்கள் நோக்கி தம்மை விசுவாசித்த இதுவரைக்கும் யூதர்கள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அன்று ஒரு மூவாயிரம் பேர் அன்றை நடந்திருந்த மெய்யாகவே என்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார் அவர்கள் என்ன சொன்னார்கள் நாங்கள் யாருக்கும் அடிமைகள் கிடைக்கும் யாருக்கு அடிமைகள் நாங்கள் ஆபரக சந்ததிகளாக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள் இடத்திலே அடிமையாக இருக்கவில்லை என்ற எவரும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறார் சத்தியத்தை அறிவீர்கள் வேவனுக்கு மயிமை விசுவாசத்தை என்ன சொன்னார் அதாவது நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலையில் உங்களுக்கு விடுதலை இல்லை நீங்கள் வழிபாடு செய்கிறீர்கள் நியாயப்பிரமானத்தின்படி எல்லாவற்றையும் போதிக்கிறீர்கள் நடக்கிறீர்கள் விசுவாசித்து அவருடைய உபதேசத்திரிகள் கை கொள்ளும் போது உங்களுக்கு பாவத்தில் இந்த உலக வாழ்க்கையில் உலகத்தில் இருக்கிற எல்லா கேடான கிரிகளில் விடுதலை கிடைக்கும் மெய்யாகவே உங்களுக்கு விடுதலை உண்டாகும் என்றார் அந்த உபதேசத்தை எங்களுக்கு தேவன் கையளித்திருக்கிறார் பிரிவனை உண்டாயிற்று உலக நேசத்தினால அதாவது பாவ கிரியினால மனிதன் தேவனுடைய ஐக்கியத்தை இழந்து விட்டான் அப்படினால அவன் மறுபடியும் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்றால் தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும் ஒப்புரவாக்களில் உபதேசத்தை கை கொள்ள வேண்டும் என்று போத்தார்கள் என்று நாம் காணுகிறோம் அருமையான கற்ற பிள்ளைகள நாம் எல்லாரும் உலகத்தில் கட்டப்பட்டவர்களாக இருந்தோம் இந்த நாட்களில் இந்த உபதேசத்தை தேவனோடு ஒப்புரமாக கூடிய இந்த அருமையான சத்தியத்தை நாம் ஏற்றிருக்கிறபடினால் ஏற்றபடியினால் தேவனோடு ஒப்புரவாகவே நாம் பெற்றுக் கொண்டோம் தேவருக்கு நமக்கு இந்த பெருமனை மாறிவிட்டது என்று நாம் காணுகிறோம் நம்முடைய தேவருடைய சிநேகிதர்களாக நாம் ஆகக்கூடிய அந்த நிலையத்தை நமக்கு அருள் செய்திருக்கிறார் அதற்காக ஆண்டவர்கள் உலகத்திலும் போய்விடாதீர்கள் அவைகளை நீங்கள் விட்டுவிடுங்க விட்டுக் கொண்டு ஆண்டவராகிய தேவன் அனைத்து அவர் வேண்டி கொண்டது போல இவர்களுடைய உலகத்தில் அனுப்புகிறேன் எதற்காக உலகத்தை கலக்கும் முடியாக அலையலுயா உலகத்தை அல்ல உலகத்துக்கு இவருடைய உலகத்தில் அனுப்புகிறேன் இந்த வத்து மீன் குளத்தில் தண்ணி வச்சி வரும் வரும்போது மீன் பிடிக்கிறது பார்த்துருக்கிறீங்களா நீங்கள் பார்த்துருப்பீங்க கிராமத்தில் உள்ளவர்களுக்கு நன்றாக தெரியும் தண்ணி குண்டுகளில் கிடைக்கும் குழம்புறான் தண்ணி வச்சு அங்காங்க குண்டுகளில் தண்ணி கட்டும் பிறகு அது நிறைய மீன்கள் கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணுவார்கள் உள்ள இறங்கி கலக்குவார்கள் கலக்க தண்ணீர் தொளியும் சகதியும் தண்ணீருமாக கலக்கி விடும் போது உள்ளே ஒளிந்திருக்கிற மீன்கள் எல்லாம் தொழிற்குள்ளே புதைந்திருக்கிற மீன்களெல்லாம் மேலே வந்து மதக்க ஆரம்பிக்கும் பிடிப்பா உலகத்தை உலகத்தை நேசித்து விட்டால் உலகத்தை எப்படி கலக்குவது ஓடியம் எப்படிப்பட்ட ஓடியம் வாசிக்கலாம் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தை ஒருவர் அவர்களை காணாமல் யாசூனையும் சில சகோதரையும் பட்டணத்தை அதிகாரிடத்தில் இழுத்துக் கொண்டு வந்து உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அவளுக்கு என்ன பேர் வைத்தார்கள் உலகத்தை கலக்கிறவங்க உலகத்தை கலக்கி அதாவது நம்மவர்களை பிடித்து கொண்டு போவதற்காக வந்திருக்கிறார்கள் என்று கம்ப்ளைண்ட் பண்ணினார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே நான் உலகத்தை அவைகளை அனுமதிக்கிறவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள் மக்கள் மத்தியிலே போய் நாம் இப்படி அவளுக்கு ஆலோசனை கொடுத்து சகோதரனே சகோதரியே இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூடாது இவைகள் அழிந்து போகிறவர்கள் இவைகள் அனைத்தியமானவைகள் இவர்கள் பாவ சந்தோஷம் என்று உலகத்தை உண்மையான வழியே கொண்டு நல்ல அறிவை நல்ல ஆலோசனை சொல்லி மர்மையை பற்றி போதித்து தேவனாய் கத்தரு வழிகளை கற்றுக் கொடுக்கும்போது அவர் இந்த தேவிகோடியை பின்பற்றுவார்கள் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டி கொண்டு ஆமா ஆமா ஆமா பதில் சொன்னால் மறுப்பு சொன்னால் வருஷப்படுவார்களே என்று எண்ணுவதற்கு அல்ல அவளுக்கு நாம் புத்தி சொல்ல வேண்டும் அநேக சுபசிரமின் வழியாக தேவையத்துக்குள்ள நான் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு புத்தி சொன்னாப்டால நாமும் மக்களுக்கு இப்படி போதிக்க வேண்டும் சொல்ல வேண்டும் குடும்பத்தில் எத்தனையோ பேர் அறியாமல் இருக்கின்றார்கள் லட்சம் சில பாரம்பரியங்களுக்கு அகப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நல்லறி ஊட்டி அவளை கொண்டு நாம் காரணமாக இருக்க வேண்டும் என்று திருவாக்கு சொல்கிறது ஹலேயா உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கு நம்ம சில வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டது இவர்களெல்லாம் உலகத்தை வென்றவர்கள் உலக சிநேகத்தை மேற்கொண்டவர்கள் இந்த பணியை செய்ய முடியும் என்று திருபாக்கு சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சோதனைக்கிறேன் தேவனுக்கு மைமை உண்டாவதாக அலையலுயா அலையலுயா அலையலுயா நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வேலை கடைசி வேலை என்ன என்றால் உலகத்தை நியாயம் தீர்க்கக்கூடிய வேலை நமக்கு தந்திருக்கிறார் உலகத்தை யார் யார் வறுத்தார்களோ உலகத்தை யார் யார் விட்டுவிட்டார்களோ அவைகளை யார் மேற்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் உலகத்தைபதிகளாக வருவதற்கு அனுக்கரகம் செய்திருக்கிறார் அந்த கருவையை பெற்றுக் கொள்வதற்கு நாம் எப்பொழுது கவனமாக இருப்போன்று ஆறாவது காரம் இரண்டாவது வாக்கியத்தை மட்டும் ஒருவர் வாசிக்கலாம் பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா உலகம் உங்களால் உலகம் உங்களால் உலகம் உங்களால் அற்ப வழக்குகளை தீர்க்கின்றார் ஆனால் எதை நாம் இப்படி எடுத்துக்கொள்கிறது என்ன என்றார் உலகம் நம்மால் நியாயப்பட இருக்க அந்த உலகத்தை நாம் நேசிக்கலாமா நேசிக்க கூடாது உலக சேகரி பகை தேவனுக்கு நமக்கு பகை உண்டாக்குறது சரியாக அறிந்து கொண்டு அவைகளை விட்டு விடுவோமாக உலக சுரேகம் தேவனுக்கு தேவனுக்கு என்று அழைக்கப்பட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம் இளையலோயா தேவனுக்கு மய்மை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதான ஊழியம் என்ன என்றால் புதிய சபை தேவனுடைய திருச்சபைக்கு தேவன் தந்திருக்கிற ஊழியம் ஒப்புரவாக்குதலின் ஊழியம் தேவனை விட்டு பகையாக பிரிந்திருக்கிற உலகத்தை மக்களை மீண்டும் தேவனோடு கொண்டு வந்து இணைப்பதற்கு சொந்ததே அதற்காகத்தான் இருதரத்தாரையும் ஒன்றாக்குவதற்காகத்தான் அவர் நமது ஜீவனை கொடுத்தார் என்று நாம் காணுகின்றோம் ஹலேயா அதற்கு தேவன் மறித்தார் அதுபடி அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய முடியாத தேவன் அம்மையில் சுத்தம் கொண்டிருக்கின்றார் திருச்சபைக்கு அந்த பணியை தேவன் தந்திருக்கிறார் நாம் இத்தனை பேரும் அந்த உபதேசத்தின் மூலமாக தேவனோட ஒப்புரவாகி இருக்கிறோம் பாவத்திலிருந்து வேறுபட்டு விடுபட்டு நாம் இன்னும் தேவனுடைய தனங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதாவது உலகத்தில் எத்தனை பேர் இந்த தேவனோடு ஒப்புரவாகக்கூடிய இந்த அனுபவத்துக்குள் கூட்டி முடியுமோ நம்மால் என்ன மட்டும் அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்லி உலகத்தை கலக்கிறவர்கள் என்ற அந்த பெயரை நாம எடுப்போம் அப்படி நிலையில் இந்த ஒப்புறவாக கூடிய ஊழியத்தை செய்ய வேண்டும் அதற்குரியவர்களை அழைத்து தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்து தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய மாற்றும் பணியை நாம் தொடர்ந்து செய்வோம் உலகத்தில் எவ்வளவுதான் அதாவது எதிர்ப்புகள் எவ்வளவுதான் பிரச்சனைகள் உலகத்தில் ஏற்படட்டும் அதன் மத்தியிலையும் நாம் இறைபணியை செய்வோம் செய்ய வேண்டும் அலையலோயா அலையலோயா ஒப்புறவாக்குதலில் உபதேசத்தை தேவன் திருச்சபைக்கு கையளித்திருக்கின்றார் அலையலோயா தேவரோடு லகுபாக மனிதர்கள் ஒப்புறவாக்கக்கூடிய இந்த உபதேசத்தை ஊழியத்தை நான் பெற்றிருக்கிறபடினா தேவனுக்கு நாம் அதிகமாக நன்றி சொல்வோமாக ஹலே லோயா ஹலே லோயா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அருமையான கத்திர பிள்ளைகளை நம்முடைய உறவினர்களுக்கு நம்முடைய வீட்டாருக்கு நம்முடைய அறிமுகமானவர்களுக்கு நாம் தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி சபைக்கு மக்களை அழைத்து கொண்டு வருவோம் சத்தியத்தை மக்களுக்கு நாம் சொல்லுவோம் அவர்களை நாம் தேவனோடு ஒப்புரவாக்கும் பணியில் ஈடுபடுவோம் கர்த்த நம்ம ஆசிரிப்பார்கள் உலக சிநேகம் கொள்ளாதபடி தேவனுக்கு நாம் சிநேகர்களாகவே இருப்போம் நம்முடைய தேவன் எவ்வளவுதான் நம்ம ஆசீர்வதித்து உயர்த்தி இருந்தாலும் நம் அதன் மேலே நம்முடைய மனதை வைக்க வேண்டாம் எவ்வளவு நெருக்கடிகளுக்குள்ளே நாம் இருந்தாலும் சோர்ந்து போக வேண்டாம் தேவனாய் கேட்ட நமக்கு ஒரு பலனை வைத்திருக்கிறார் அதன் அவசிக்கிறமாக அடைந்து கொள்வோம் ஹலே லோய்யா ஹலே லோய்யா கிருபை செய்வாராக ஒப்புற உபதேசத்தை ஊழியத்தை தேவர் திருச்சபைக்கு தந்திருக்கின்றார் மற்றபடி உள்ள ஊழியங்களை பற்றி நான் ஒன்றும் சொல்லுகிறதற்கு இல்லை அவைகளை நாம் சரியாக கண்டறிந்து விட்டோம் கர்த்தர் நமக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக கர்த்தனை நாம் சோதரிப்போம் நாம் தேவனுடைய திருச்சபையை ஐக்கியத்தை சத்தியத்தை நாம் பற்றி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள்